தலைப்பு இயல்பு விழுவதும் அழுவதும் வாழ்வில் வருவதுதான் ஆனால் விழுந்தவுடன் எழ வேண்டும் அழுதவுடன் கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகையை சிந்தாவிட்டாலும் கண்ணீரை வரவிடாமல் சமாளிப்பதே வாழ்வில் நாம் காணும் வெற்றியாகும் அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்